प्रपन्न पारिजाताय पाणये, ययातु ம் பிரபித்தய தோற்றவேத்தைக்கணா கீத்தமு நமையா தாரயர்ஜுன பிரசங்க ஃபலா காங்கி த்தா பார்த்தராஜசீ பகவான் ஸ்ரீஷர் இந்தோகத்துல ராஜசீ திருதி அதாவது வில்பவர் அதாவது மன உறுதி எந்த விஷயத்தில் மன உறுதி இருக்குது சாத்விகீ திருத்தியில் சொன்னார் பிரம்ம தியானம் அதில் மன உறுதி இருக்கிறவன் மெய்ப்பொருடை ஆழ்ந்து தியானம் பண்ணுறதுல மன உறுதி இருக்கிறவன் சாத்விகீ திருதியை உடையவன்னர் இந்த ஸ்லோகத்தில் ஏயா திருத்தியா இங்கேயும் எயான்னா எயா திருத்தியா ஒரு உறுதியோடு இந்த தூங்கிறது வந்து சாத்திகி திருத்திக்கு அடுத்ததாகன்னு அர்த்தம் தூ மேலும் அல்லது யயா திருத்தியா எந்த ஸ்லோகத்திலே இருக்குது திருத்தியாங்கிறது எயா திருத்தியா தர்ம காமார்த்தானு தாரயத்தே அர்ஜுனாங்கிறது அர்ஜுனனை பார்த்து சொல்ற ஏ அர்ஜுனா ஓ அர்ஜுனா எந்த ஒரு திருத்தியினால எப்போவுமே தர்மம் காமம் அர்த்தம் அர்த்தம்னா பொருள் காமம்னா புல இன்பங்கள் தர்மம்னா புண்ணிய கர்மாக்கள் மனசு செலுத்தினான் தர்மஷ்ட காமச்ச அர்த்தச்ச தான் அதுக்காகவே அதையே சிந்தனை பண்ணி தன்னோட முயற்சியெல்லாம் அதுக்கு கொடுக்குறான் பணம் சம்பாதிக்கிறது புலநின்பங்களை அனுபவிக்கிறது புண்ணிய கர்மாக்களை அது மாத்திரம் இல்லை பிரசங்கேன பலாகாங்க அதாவது தர்மத்தை கடைபிடிக்கிற போது இந்த தர்மத்துக்கு பலன் வரணும் அப்படின்னு நினைக்கிறான் பலாகாங்க பலனை விரும்புகிறான்னு அர்த்தம் தாம் பண்ற புண்ணிய கர்மாக்களுக்கெல்லாம் அர்த்தகாம பலன் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தோட பண்றான் தன்னுடைய முயற்சிய உறுதியை பயன்படுத்தினாலும் கூட அர்த்தகாமத்துல தான் அவனுக்கு திருத்தி நிறைய சம்பாதிக்கணும் நிறைய சுகங்களெல்லாம் அனுபவிக்கணும் அதுக்கு சாதனமாக இருக்கிற புண்ணிய கர்மாக்களையும் பண்ணணும் ஈஸ்வர உபாசனை பக்தி எல்லாம் கூட பண்ணுவான் ஆனால் அவனுடைய லட்சியம் என்னன்னு கேட்டால் மோக்ஷம் இல்லை அர்த்தகாமத்தை திரும்ப திரும்ப அடையணும் நிறைய சுகங்களை அனுபவிக்கணும் பொருளை அடையணுங்கிறது தான் அவனுக்கு அதில் உறுதியாக இருக்கான் தன்னோட வில்பவரை அதுக்கு யூஸ் பண்ணுறான் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் அதை பாதுகாக்கிறதுக்கும் அப்புறம் இந்த சுகங்களை அனுபவிக்கிறதுக்கும் அதுல உறுதி இருக்கு அதுக்காகத்தான் தர்மத்தை பண்றான் அப்படிப்பட்ட தன்னோட வில்பவரை தன்னுடைய உறுதியை செயல் உறுதியை அதுக்கு கொடுக்கிறவன் ராஜசீ திருத்தியை உடையவன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் சா திருதிகி ராஜசீ அந்த திருத்தியானது அந்த வில்பவர் அல்லது அந்த உறுதி அந்த செயல்ல ஈடுபாட்டிருக்கக்கூடிய அந்த உறுதியானது ராஜசீ திருதி அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ரஜோகுண நிர்வத்தா மதா அது ரஜோகுணத்துல இருந்து வருது மனசுல என்னென்னா இதெல்லாம் நான் செய்யணும் நான் நிறைய பணம் சம்பாதிக்கணும் நான் நிறைய சுகங்களை அனுபவிக்கணும் எல்லாருக்கும் நான் வந்து வாழ்க்கையில நிறைய செல்வத்தையும் புல அனுபவிச்சேன் அப்படிங்கிறத காமிச்சு பெருமைப்படணும் அதுக்காகத்தான் நான் நிறைய புண்ணியங்கள்லாம் பண்றேன் புண்ணியம் பண்றதுடைய நோக்கம் அர்த்தகாமங்களை நிறைய அடையணுங்கிறது தான் அப்படிங்கிற ஒரு உறுதி அண்ணா இதெல்லாம் என்னோட கடமை சம்பாதிக்கிறதும் அந்த சம்பாதிக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி இருக்கோ அதை பின்பற்றுவதும் என்னுடைய பொறுப்பு அப்படின்னு நினைக்கிறான் மனசு நித்திய கர்த்தவிய ரூபம் அவதாரையத்தே அப்படிங்கிறார் வியாக்கியானகாரர் சா திருஹி ரஜோகுண திருத்திகி அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இது அந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் யா து தர்ம காமார்த்தான் திருத்தியாதாரய தர்ஜுன